ஓமித்தேத்தி அசியம் எச்சமியித்தியோ உபனிஷத் ஓம் எழுத்தை வைத்து கொண்டு அத்வைத பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ண போகிறது அதுக்கான ஒரு சிறு விசாரத்தை நாம பண்ணிருக்கோம் ஓங்கார விசாரம்ங்கிறது ஜகத் விசாரம் ஜகத் விசாரம் பிரம்ம விசாரம் பிரம்ம விசாரம் தான் ஆத்ம சொல்லி இருக்கும் ஆராய்ச்சி ஏன் ஜெகத் விசாரம் சொல்லுகிறோம் அடைய முடியும் என்னது பண்ணினாத்தான் அத்வைதத்தை அத்வைத ஜானத்தை அடைய முடியும் இந்த துவைத பிரபஞ்சத்துக்கு காரணம் என்ன தோன்றுகிறது அப்படின்னு நம்ம விசாரம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அதனுடைய உற்பத்தி ஸ்திதி லயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் விசாரம் விசாரத்தினுடைய விஷயம் என்ன அதுக்கு உற்பத்தி ஸ்தானம் என்ன அதோட ஸ்திஸ்தானம் எது அதோட லயஸ்தானம் எது தமிழ் சொல்லா தோற்றம் இருப்பு ஒடுக்கம் தோன்று எதில் தோன்றுகிறது இந்த துவைத்தம் எதில் தோன்றுகிறது இந்த துவைத்தம் எதில் இருக்கிறது இந்த துவைத்தம் எதில் ஒடுங்குகிறது அது நம்ம வந்து துவைத்தம் சொல்லாம ஜகத்துன்னு சொல்றோம் ஜகத்துங்கிற பதத்துக்கே அர்த்தம் எது தோன்றி காணாமல் போகிறதோ அது பேர் தான் ஜெகத்துன்னு வந்தாங்க போனாங்க தோன்றினார்கள் இருந்தார்கள் மறைந்தார்கள் தோன்றுவது இருப்பது ஒடுங்குவது ஓயாம நிகழ்ந்து கொண்டே இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் எல்லா பொருள்களும் தோன்றி இருந்து ஒடுங்கின்றே இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஜெகத் ஜாயத்தை தோன்றினது மறைந்தது வீட்டிலையும் மறையத்தான் செய்யும் மறைந்த சரீரம் தோன்றும் கிருஷ்ணன் அதை பத்தி நம்ம இப்ப விசாரம் பண்ணல அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் தோன்றினி துருவோ மிருத்தோற்றத்துக்கு மரணம் நிச்சயம் மரணத்துக்கும் மரண ஆனத்துக்கு பிறகு அதுக்கு தோற்றமும் நிச்சயம் தெரியல போயிண்டேதான் இது ஜகத்து ஜகத்துற பதத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்போ இந்த ஜகத்து என்ன ஜெகத் எப்படிப்பட்டதா இருக்கு துவைதாத்மகமா இருக்குமயமா இருக்கு இந்த ஜெகத்து யமாக இருக்கிற இந்த ஜெகத்தை விசாரம் பண்றது இப்ப முக்கியமா பிரம்மனை விசாரம் பண்றதா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சதை தெரியாது தெரிஞ்சா விசாரம் பண்ணணும் அனாவசியம் அல்லது அத்வைத பிரம்மன் நமக்கு தெரிஞ்சிருக்கிற பொருளா துவைத ஜகத்து நமக்கு தெரிஞ்சிருக்கிற பொருளா அப்படின்னு கேட்டா ஜத்துக்குற பொரு தெரிஞ்சு கொண்டிருக்கிற இந்த ஜகத்தை அது எதுல இருந்து உற்பத்தி ஆகிறது இருக்கிறது ஒடுங்கிறது விசாரம் பண்ணினாத்தான் அப்ப நம்ம Brahma பிரம்மனை புரிஞ்சுக்க முடியும் Brahma ஞான பொருத ஜத்தை ஆராய்சி பண்ணினா எப்படி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு சும்மா ஆராய்ச்சி பண்றதுன்னா என்னது ஆராய்ச்சி பண்றது ஆராய்ச்சி எந்த விதத்துல பண்ணணும் விசார கிரமஹா அப்படின்னா என்னோய்தே ஜீவந்தி ரொம்ப அழகாவல்லியில பார்க்கிறோம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க தைத்ரிய இவங்கதான் குரு சிஷ்யர்கள் முதல் ரெண்டு சாப்டர்ல தெரியல அவங்களை வரு நாடி சென்றார்கள் என்ன சொன்னார் எனக்கு பிரம்மத்தை பத்தி உபதேசம் பண்ணுங்கள் பகவானே மனம் இதெல்லாம் விஷயம் சொல்ற அது மாத்திரமில்லை இதெல்லாம் சேர்ந்து இந்த உலகம் எல்லாம் எதிர்த்து தோன்றியது எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே எதனிடமிருந்து இந்த உலகத்தில விஷயங்கள்லாம் தோன்றினது இவைகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எதனிடத்தில் இது ஒழுங்குகிறது அபிசம் விசந்தி தத்துவ அதை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு நீ முயற்சியை மேற்கொள்வாயாக அர்த்தம் நீ முயற்சி பண்ணுறம் பண்ணிட்டு அன்னத்தை பிரம்மன்னா பிராணன பிரம்மன்னா மனச பிரம்மன்னா விஜயானத்தை பிரம்மன்னா அப்புறம் ஆனந்தம் பிரம்மன்னு சொல்லி முடிச்சு அங்க படிச்சிருப்போம் நான் அது ஒரு ஒரு பிரக்ா பிரியா என்ன எப்படி வந்து பிரம்ம விசாரத்துக்கு போல கூட ஜெகத் விசாரம் ஆரம்பிச்சு ஏன்னா தெரிஞ்சதை வச்சுதான் தெரியாதத புரிஞ்சுக்க முடியும் அப்ப என்ன ஓதறிய அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும் எவ்வளவு விளக்கம் இருக்கு பாருங்க தாய்மான சும்மா ஒரு வரியில பாடி இருந்தேருது ஓதறிய துவைதமே இதையே நம்ம புரிஞ்சிக்க முடியல சொல்ல போனா துவைதத்தை அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் துவைதத்தை தான் புரிஞ்சிக்க முடியாது துவைதத்தை புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சிக்கலும் அது புரியலங்கிறதும் சம்சாரம் தான் புரிஞ்சுட்டேன்னாலும் சம்சாரம் நான் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியும் இது தெரியும் அது தெரியும்னா மாட்டின்டேன்னா எனக்கு தெரியல நான் அப்பவும் மாட்டேன் ஏதாவது கொஞ்சமாக தெரியணும்பா துவைதத்தை ஆஹா துவைதத்தில் இருக்கிற துவைத ஜானம் அல்லாம் பந்த நிவர்த்தி ஜானமா பந்த பந்தத்தை கொடுக்கிற பந்த பிரவருத்தி ஜானமா பந்தத்தில் பந்தத்தில் நம்மளை நல்லா ஈடுபடுத்துறது அப்போ இந்த ஜெகத்தை நாம விசாரம் பண்றோம் ஜெகத்தை வந்து ஜெகத்தை விசாரம் ரொம்ப கடவுடா கஷ்டமா இல்லை எல்லாத்தையும் விசாரம் பொதுவா அதுல இருக்கிற சாமானியம் கேட்க வேண்டிய சாமானியம் அந்த மைக்கு வேற இருக்கிற அம்சங்கள் வேற நமக்கு இந்த விசேஷம் வந்து வேணுமா அது என்னன்னு கேட்டால் சொல்லிட்டு போறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுவும் மைக்கு அதுவும் மைக்கு அவ்வளோதான் என்ன பண்றோம் இந்த சாமானிய விசேஷ சாமானிய விசேஷ ஜானம் நமக்கு தேவையில்லை ரொம்ப ரொம்ப விசேஷ ஜானம் இருக்கிறதுக்கு நமக்கு துக்கம் ஜாஸ்தி அது அவனுக்கு தெரியும் போய் கேடு நம்மளுக்கு நிறைய பேர் வந்துடுவான் கன்சல்ட் ரூபா கிடைக்கும் அது வேற விஷயம் ரூபா கிடைக்கிறது ஒரு பக்கம் நமக்கு வந்து அது மாத்திரம் இல்லை நம்மளை விட தெரிஞ்சவனா தான் பொறாமை வேறு வந்துடும் நிறைய இதுல துக்கம் இருக்கு விசேஷ ஜான பத்தி நமக்கு பேச்சு இல்லை சாமானிய பத்தி தான் விசேஷம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த சாமானிய ஜானம் விசேஷ ஜானத்துல ஒரு சிறு விளக்கம் சொல்றேன் அது இடத்த பொறுத்து மாறும் சாமானிய ஜானம் விசேஷ ஜான இடத்த பொறுத்து மாறுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிவிடும் இப்ப என்ன பண்றோம் நம்ம ஜெகத்துல சாமான்யமா இருக்கிற வஸ்துவை பத்தி விசாரம் பண்ண போறோம் விசேஷமா இருக்கிற வஸ்துவை பத்தி விசாரம் பண்ண போறது இல்லை ஜகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் உற்பத்தி ஸ்திதி லய காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மனை பத்தி விசாரம் பண்ண போறோம் அது உங்களுக்கு தெரியும் புரியாம இல்லை ஆனா அந்த சாமான்ய அம்சத்தை தான் விசாரம் பண்ண போறோம் புரிஞ்சுக்க போறோம் விசேஷ அம்சத்தை புரிஞ்சுக்கிறதுல நமக்கு தாத்யம் கிடையாது நமக்கு சைனா பாஷை படிக்கிறதுல தாப்பர் இல்ல ரஷ்ய பாஷ படிக்கிறதுல நமக்கு தாற்பயம் இல்ல நமக்கு வந்து அத்வைத பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கிறது தான் தாற்பயம் இந்த சாந்திய விசேஷ ஜோணத்துல சொல்றேன் நான் வந்து தெரியாதா எண்பது கிலோ வெயிட்டோட இருக்கேன் அஞ்சரை அடி வயரம் நான் வந்து இந்த ஜாத்தியை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த குலத்தை சேர்ந்தவன் இதெல்லாம் நம்ம சொல்ல நம்ம பயோடேட்டா பரிசா கொடுக்கலாம் இவர் இந்த ஊரில் பிறந்தார் இங்கே படித்தார் அதை பண்ணினார் இதை பண்ணினார் அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் நிறைய சொந்த என்னது உண்மையானது கொஞ்சம் பொய்யானது கொஞ்சம் எல்லாம் சேர்த்து பெருமைக்காக அதுக்காக இதுக்காக எல்லாம் சேர்த்து எல்லாம் கதை விடலாம் இது இதெல்லாம் பயோடேட்டா நிறைய பேர் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க உண்மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் அதிகம் நம்ம மந்திரி எல்லாம் சொல்கிறதெல்லாம் அதுதானே அதனால சத்தியமே விஜயத்தை நம்ம தேசத்தோட கொள்கை அதுதான் அது போடாம இருந்தால் நல்லா இருக்குன்னு தோன்றது உபனிஷத் மந்திரம் வேற சத்தியமேவ ஜெயத்து எதுக்கு சொல்றேன் இந்த ஞானம் வந்து இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு யாரையா கேட்டாஹாம் பிரம்மாஷ்மி சொன்ன போறீங்க என்ன இப்ப இதுல வந்து நாடார் யாரு முதலியார் யாரு செட்டியார் யாரு கவுண்டர் யாரு ஐயர் யாரு அப்படின்னு கேட்டா நான் தாங்க ஐயரு நான் தாங்க செட்டியாரு நான் சா ஜனம் இல்லை நமக்கு எல்லாருக்கும் தெரியுது அவங்க பயோடேட்டா தெரியுறதா இல்லையா ஆனா நான் வந்து பிரம்மங்கறது விசேஷ ஜம் ஏன்னா இது சும்மா ஒரு குறிப்பு என்ன ஒரு என்னது ஒரு குறி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சாமானிய ஜானம் விசேஷ ஜான்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை கொடுக்காதுங்கிறதுக்காக சொல்ல சாமானிய ஜான புரிய சாமானிய ஜான் ரொம்ப சொன்னது சாமானிய ஜானு சொன்னீங்களா அதுதான் புரியலேன்னு கண்டுபாங்க கடைசியில் எனக்கு ஒரே இதாகிடும் அப்போ சாமானிய ஜானம் விசேஷ ஜான்கிறது அது வந்து ரிலேட்டிவாக இருக்கு சாமான விசேஷ விஷயமே அபேட்சிகமா இருக்கு ஒரு சமயத்தில் பத்தி மேலெழுந்த வாரியா தெரிஞ்சிருக்கிறதா எல்லாருக்கும் சாாிய ஜானம் இருக்கு நான் யார் ஒருத்தரையும் கேட்டோம்னா நீங்க யாருன்னு கேட்டா கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு யாருமே கேட்டதில்லை நீங்க சொல்றேன் என் கதையெல்லாம் அது ஒரு ஆனந்தமா இருக்கு நம்மள யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல தோன்றது அப்ப இது சாமானிய ஜானம் ஆனா நம்ம இங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா விசேஷ ஜிரஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற ஜானம் என்ன ஜானம் விசேஷ ஜானம் ஆனா அகம் நான் பிரம்மங்கிறது வந்து சாமான்யமா விசேஷமான பிரம்மங்கிறது சாமானியம் எல்லாத்துலேயும் சமமா இருக்கிறதுனால சாமான் அதனால இங்க முதல்ல என்ன இப்ப நான் என்ன எதுக்கு ஞாபகம் குறிப்பா சொன்னது ஒரு விஷயம் நம்ம ஆத்மாவை பத்தின விஷயத்த விசாரம் பண்ற போது நம்ம உடம்பு உடம்புடைய தகுதிகள் அப்புறம் மனசை பத்தி புத்தியை பத்தி இதெல்லாம் தனியா பேசினோம் அது சாமான்ய ஜானம் ஆனா சைதன்ய ஸ்வரூபம்னு சொல்றபோது அந்த இடத்துல அது விசேஷ ஜானம் உண்மையிலே அது சாமானிய ஜானந்தான் ஆனா அது உள்டா ஆகிடுவது இந்த மாயையோட மகிமை அறியாமையினுடைய மகிமை விசேஷம் சாமானியமாகவும் சாமானியம் விசேஷமாகவும் மாறிடுறது எந்த விஷயத்துல நான் நினைக்கிறேன் அறியாமையினால சாமானியம் விசேஷ ஜானம் போலவும் விசேஷ ஜானம் சாமானிய ஜானம் போலவும் ஆகிவிடுகிறது பிரபஞ்சத்தில் மற்ற விஷயங்களை பார்க்கிற போது பொதுவாக இருக்கிறது அதிஷ்டானுடைய ஆசிரியான விசேஷ ஜான் இந்த அதிஷ்டானம் என்னது என்ன மறந்துடக்கூடாது அதிஷ்டான அதிக்காரணம் இல்லத்துக்கு காரணமும் தான் துக்கத்துக்கு காரணம் அதுல இன்னும் நிறைய இருக்கு தூலாத்தியாசா தூலாவித்யா மூலா வித்தியா எல்லாம் இருக்கு அர்த்தாத்தியாசா ஞானாத்தியாசா அத்தியாசத்தே இரண்டாவது அர்த்த அத்தியாசம் அதெல்லாம் வேண்டாம் போறோம் ஏற்கனவே இருக்கிற சப்தங்கள்லாம் வந்து தகராறு பண்றது அறிமுகப்படுத்தப்படுத்த என்ன ஆகும்னா நிறைய சொற்கள் குழப்பம் ஆயிடும் சொற்கள் எப்படிலாம் இருக்கு அதுக்குள்ள நுணுக்கமா போயிட்டே இருக்காங்க அந்த அறிவின் தெளிவுக்கு எல்லை உண்டா அறிவின் தெளிவுக்கு எ உண்டோ கிடையவே கிடையாது எவ்வளவு படிச்சாலும் இன்னும் தெளிவா தெரி ஆசை இருக்கு இன்னும் கிளாரிட்டி மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி வேணும் தோன்றுக்கு அதனால இந்த நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு அர்த்தாத்தியாசம் ஞானாத்தியாசம் சொல்றாங்களே அதெல்லாம் மோர் அண்ட் மோர் கிளாரிட்டிக்காக இப்ப நமக்கு இது போர் அதிஷ்டானம் சம்சார காரணம் இல்ல ஆசிரியமும் நாம ரூபங்கள் நீக்கோதே தவிர நாமரூபங்களை நாசம் பண்ண போறது இல்லை நாமரூபம் மோகாய போதாத்ரா சொன்ன மறந்துடாய் சரி இந்த ஜத்துதான் எதுல இருந்து உற்பத்தி ஆச்சு எதிலிருந்து தோன்றினது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்பொழுது இங்க உபனிஷத்து ஒரு ஸ்டைல போறது என்ன சொல்றாரு அதுக்கு பிறகு விளக்கம் சொல்றேன் இன்னும் இருக்கு இந்த மந்திர இந்த டாபிக் இன்னும் முடியல இன்னும் இதுல விஷயங்கள்லாம் இருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் நான் ஓமிரம் இதா அப்படி நிறுத்திக்கிறார் உபனிஷத்து வேதாந்தார சங்கிரூதம் பகவத்கீதைக்கு இப்படி சொல்லுவார் சமஸ்தேத வேதாந்த அங்க கீதையை சொல்லும் பொழுது சமஸ்தேதாஸ்திர்த்த சார சங்கிரூதம் வேதத்தை எடுத்து ஆனா இங்கும் போது வேதத்தை எடுத்துக்கல வேதாந்த வேதாந்தம் நோட்டு வேதாந்தம்னா என்னன்னா பிரம்மசூத்திரம் சங்கராச்சாரியர் எழுதுற போதே பிரம்மசூத்திரத்தை மனசுல வச்சுன்னு எழுதுறாரு நம்ம வேதாந்தம் என்னது பிரம்மசூத்திரத்தினுடைய சாரம் இதனுடைய சாரம் தான் பிரம்மசூத்திரம் சொல்லலாம் அர்த்த சார சங்கிரூதம் இதம் பூதம் இதம் பிரகரணுஷ்டயம் ஆகம பிரகரணம் அத்வைத பிரகரணம் அலாதம் சார்பு நூல் சொல்லணும் தமிழ் சாஸ்திரத்தை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு தேச சம்பா அதுக்கு லட்சணம் இருக்கு நன்னூல்லயே இருக்கு இதெல்லாம் புடைநூல் சார்புநில சில பேர்லாம் உண்டுது அகாடமிக்கா இருக்குமிக்க மோட்சத்துக்கான விஷயம் பலமா இருக்கு அந்த அர்த்தத்தை எடுக்கிறோம் ஆஹ் பிரகரண சதுஷ்டயம்னு சொன்னா சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு விரிவா விளக்கி சொல்லி பேசக்கூடிய புஸ்தகம் ஏதாவது ஒரு அம்சத்தை எடுத்துக்கிறது அந்த அம்சத்தோட மற்ற அம்சங்கள்லாம் எப்படி ஜாயிண்ட் ஆறு சேருகிறது அப்படிங்கறத சொல்லி விளக்கி சொல்றது அதுக்கு தான் பிரகரணம்னு பேர் தமிழ்ல சார்பு நூன் சொல்லிவிட்டேன் இங்கிலீஷில் அதுக்கு என்ன பேர் தெரியல ஏதோ சொன்னம் இருக்கு சார்பு நூல்யம் பிரகரணு அக்ஷரம் இத்தியாதி ஆரம்பது இந்த ஓங்கரா ஓங்கார அக்ஷரமானது எல்லாத்துக்கும் சர்வமங்கள ஸ்லோகமாக சர்வ மங்கள வாக்கிய பதமாக இருக்கு ஓம் காரம் சேத்துகிறது அகாரஹா உக்காரகா மகாரகா அது மாதிரி ஓம் காரகா ஓம் காரகபோதே ஓம் புள்ளி வச்சு காரானந்தான் எழுதிலாம் ஓம் வச்சு புள்ளிய போட்டு காரானந்தா இல்லப்பா நான் ஸ்வீட் ஆனந்தான் என்னத்துக்கு காரானந்தான் சொல்லிட்டு இருக்கிறது சம்ஸ்கிருதத்துல வந்து அகாரம் உக்காரம் அதனாலதான் திருவள்ளுவர் கூட அகரன்னு ஆரம்பிக்கிற கர அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் அகாரோவை சர்வாவா அங்கிருந்து போயிருக்கு திருவள்ளுவர் வந்து வேதத்தை மனசுல வச்சுதான் சொல்றாரு இருக்கிறவங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தமிழ் பற்று ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க பற்று விரியோ எப்படி வச்சு இருக்கிறவங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க வேதத்து உபனிஷத்துல சொல்லி இருக்கு அகாரோவைக்கு எல்லா வாக்குகளும் அகாரத்துல இருக்கு பகவானும் கீதையில சொன்னார் அக்ஷரானி மக்காரகான்வ மாத்திரம்டாது ரகாரகான் சமஸ்கிரு ரஹா சொல்ல கூடாது மாத்திரம் எல்லாத்துலயும் காரகா காரகா சொல்லலாம் சொல்ல முடியும் என்ன காரம் வரிசைய சொல்லுவான் யரிங்க ஐக்காந்த ரேphantomதஹ செங்க கீஹி கிரௌ கிரஹ நவங்க எப்படி பாருங்க ரேphantomதஹ ஸ்த்ரீலிங்கஹ ஸ்த்ரீலிங்கஹ கீர் ஷப்தஹ எங்க இருந்து எங்க போற সংস্কৃত கிளாஸ் பைட்டான் ஆ ரேphantomதஹ ஸ்த்ரீலிங்கஹ கீர் ஷப்தஹ கீஹி கிரௌ கிரஹ ஹிரம கிரௌ கிரஹ நம்ம என்ன சொல்ற எல்லாத்தையும் உபனிஷத்து மாத்திரம் இல்லை வேதாந்தத்துல என்ன அதிகாரி விஷய பிரயோஜன சம்பந்தம் சொல்லியிருக்கோ அதே அதிகாரி விஷய பிரயோஜன சம்பந்தம் தான் இங்கே அப்படின்னு சொல்றாரு அதையே சம்பந்த அபிஜேய பிரயோஜனானி வர்த்தவியானி ஆகவே நாங்கள் தனியாக இதுக்கு விஷய சம்பந்த பிரயோஜனத்தை பற்றி பேச போகிறதில்லை சங்கராச்சாரிய ஸ்டாண்டர்ட் அவ்வளோ ஹை நம்ம அதெல்லாம் எடுத்து பப்ளிக்ல சொல்கிற போது ரொம்ப கஷ்டம் அதனால அதை பற்றியெல்லாம் பேச போகிறதில்லை அப்படிங்கிற வேதாந்தத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதே தான் இங்கேயும் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் அப்படிங்கிற அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கோ அதில் யார் அதிகாரி சொல்லியிருக்கோ அதில் என்ன பிரயோஜனம் சொல்லியிருக்கோ அதே தான் இங்கேயும் சாஸ்திரத்துல பொதுவா என்ன வேதாந்த சாஸ்திரத்துக்கு யாரு அதிகாரி யாரு விஷயம் என்ன பிரயோஜனம் அங்க என்ன சொல்லிருக்கோ அதே இங்கேயும் ஆனாலும் சொல்றேன் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வச்சுக்கொண்டே அழகா சொல்றாரு இது ரொம்ப ஞானத்துல வச்சுக்கணும் ரோகத்தினால் பீடிக்கப்பட்டவனுக்கு ரோகம் நீங்கினால் தான் தானாகவே இருப்பது பிரயோஜனம் எப்படி சொல்றாரு வரும் ரோகத்தின நோயால பீடிக்கப்பட்டவன் என்ன நோய் நீங்க நோய் நீங்கினா புதுசா வந்துதான் நோய் வந்தது நோய் போச்சு நோய் வரதுக்கு முன்னாலே இருந்தபடிதான் இருக்கான் நோய் நீங்கின பிறகும் இருந்தபடிதான் இருக்க நோய் பீடித்தது நோய் நீங்க ரோகார்த்த இவ ரோக நிவர்த்தம் போலவே ஆத்மனஹா துவைத பிரபஞ்ச உபசமே பெரிய எழுத்துல வச்சுக்கணும் எப்படி நோய் பீடிக்கப்பட்டவனுக்கு நோய் நீங்கிய பிறகு அவன் என்ன நோய் போச்சு ஒண்ணு புதுசா வரல வந்தது நோய் போனது நோய் ஆரோக்கியம் வரல ஆரோக்கியம் போகல புரியுதா கொஞ்சம் கஷ்டம் அவன் முன்னாலே அப்படித்தான் இருந்தான் நோய்தான் வந்தது நோய் தான் போச்சு அவன் அவன் அவனாவே இருக்கான் பிரபஞ்ச உபசமே ஸ்வஸ்தா துன்ப வடிவமாக இருக்கின்ற மனிதன் இந்த இருமைகளான உலகத்தை நீக்கி விட்டானே ஆனால் அவன் தண்ணில் தான் இருப்பான் தமிழ் துவைத்த பிரபஞ்ச உபசமே மந்திரம் ஒண்ணு வரப்போது பிரபஞ்சோபசமஹ ரொம்ப இம்பார்ட்டன் பிரபஞ்ச உபசமக நாந்த பிர நோய் பிரயம் நனம் நலட்சணம் அச்சித் அவியம் உபம் அவர் பிரபஞ்சோ வித்தியேதே மாயா மாதம் அத்வைதம் பரமார்த்தத பிரபஞ்சோ எதி வித்யே பிரபஞ்சம் இருக்குமானால் நீங்கியே தீரும் துன்பமயமாக தன்னை கருதிக்கொண்டிருப்பவனுக்கு இவ்வுலகத்தில் இருமைகள் இல்லை என்பதை உணர்த்தி விட்டோமே ஆனால் அவன் அந்த இருமைகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு துன்பப்பட மாட்டான் பிரபஞ்ச இந்த வார்த்தையை பிரயோஜனத்தை அழகா சொந்த அத்வைத்தம் தான் பிரயோஜனம் சரி இதுதான் இத்தனை நேரம் விலைக்கு சொன்னது நான் காலையில பேசினது நேற்றுக்கு ராத்திரி பேசினது எல்லாம் சாயங்காலம் பேசினது எல்லாம் இதுதான் வித்தியா திரபஞ்சத்தை பிரபஞ்சத்திற்கு அறியாமையினால் தான் அதுக்கு சத்தியத்துவம் இருக்கு அறியா அறிவினால அது நீங்குகிறது என்று பிரியா பிரசனாய் கிரியது எப்படி டெவலப்மெண்ட் ஒரு பிரம்ம வித்தியை பிரகாசப்படுத்துறதுக்காக இந்த ஆரம்பம் நிகழ்கிறது அப்புறம் நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கிறார் நிறைய கோட் பண்ற நிறைய மந்திரங்கள் எத்திரி துவைதம் இவ எத்த எவா அந்நிவ சாத் அன்யோன்யத்யம் ஆத் அபூத் பசியேயா நிறைய உபனிஷத் மந்திரங்களை பண்ணி அதை விளக்குறதுக்கு தான் இந்த மந்திரமும் செல்லப்பட்டிருக்கு ஆக இந்த ஓங்காரத்தை வைத்துக்கொண்டு இதை பற்றி பேசுகிறது ஓங்காரத்தினுடைய ஸ்தோத்திரத்தை நிறைய பண்ணுகிறார் அதனுடைய சாரவெல்லாம் சொல்றேன் இப்ப ஜகத் ஓம் காரம் இடையில பாஷத்தை சங்கராச்சாரிய லாங்குவேஜுக்கா சொன்னேன் இப்ப இந்த உபனிஷத்தை என்ன பண்றதுன்னு கேட்டா பதம் பதார்த்தம் சங்கராச்சாரியருடைய பாஷையில அபிதான அபிதேயா தமிழ்ல வந்து சொல்லணும் அந்த தாய்மான் பாட்டு புரியாது என்ன பாட்டு தெரியுமோ சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலை பகலும் எனக்கு ஆசை பராபரமே சாதாரண வரி இல்ல சொல்லும் பொருக்கே எனக்கு அல்லும் பகலும் ஆசை பராபரவே எனக்கு இரவும் பகலும் எப்படி இருக்கணும்னா சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்க சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுன்னா என்ன பொருள்னா என்னன்னு அக்கு வேற அலசணும் சொல்லும் பொரு நம்ம விசாரம் பண்ணாம சொல்லும் பொருளை மாண்ட கம்பேர் பண்ணும் சொன்னார் இல்லையா அந்த காரியத்தை கொஞ்சம் லேச ஆரம்பிச்சு வைப்போவே அபிதேய சம்பந்தா சங்கராஜர் சொல்றாரு நீங்க பாஷையில புரிஞ்சுக்கிறது நாம நாமி சம்பந்த நாம ாரி சேரும் இந்த ஜகத் விசாரமும் ஓங்கார விசாரமும் ஒண்ணுதான் அப்படிங்கறது எப்படி சொல்ல போறோம் அபிதானம் நாமம் பதம் மூன்று ஒரு பொருட் சொற்கள் அபிதானம் என்ன பேரு பெயர் அப்புறம் பெயர் அபிதானம் நாமம் என்பது பெயர் என்னது சொல் பதம் போட்டு பெயர் சொல் சொல் அப்படின்னா இருக்கு நாம பதம் கிரியா பதம் எல்லாத்திலயும் என்ன பிரயோஜனம் உலகத்தை நாம புரிஞ்சுக்கிற விதத்துல மாறி போயிட போறோம் தப்பு தப்பா எல்லாரும் புரிஞ்சிட்டு அவசப்பட்டு இருக்கும் கண்ணுக்கு முன்னால இருக்கிறது ஒரே உலகம் தான் ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா யாருக்கும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா ஆனந்தங்க ஒருத்தன் துக்கம் இது ரெண்டும் கெட்டாங்கிறான் ஒருத்தன் யாரு என்ன சொன்னாலும் சரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு உலகம் வாழ்க்கை காட்சி அளிக்கிறதுனால ஒரேடியா குண்டு போட்டுறோம் ஆகியனால ஒரு ஒருத்தருக்கும் மாதிரி தெரியறதுனால இது உண்மை இல்லை ஒரு ஒரு மாதிரி காட்சி அளிக்கிறதுனால இப்போ சொல்றது இப்போ எதா இருந்தாலும் பலன் கிடைக்கும் தட்சிணாமூர்த்திய கும்பிட்டு போனா என்ன கடன் தலை எல்லாம் தீரும் சொல்றான் வச்சு எல்லாருந்தான் போய் தட்சிணாமூர்த்திய வியாழக்கம் வியாழக்கம் பன்னெண்டு வாரம் கும்பிட்டேன் ஆகையினால எனக்கு கடன் தலை எல்லாம் தீர்ந்து போயிடுத்து ஆகையினால தட்சிணாமூர்த்திய கும்பிட்டா கடன் தள்ளை தீரும் எப்படி வியாப்தி பன்னெண்டு வாரம் நான் கும்பிட்டேன் நான் போய் பன்னெண்டு வாரம் கும்பிட்டேன் என் கடன் தொல்லைலாம் தீந்து போயிடுத்து அதனால நீயும் போய் கும்பிடு உனக்கும் கடன் தொல்லை தீரும் அவனுக்கும் வச்சுப்போம் ஆனால் மூணாவது இன்னொருத்தம் போனான் அவன் பன்னெண்டு வாரம் போனான் கடன் அதிகமாயிடுச்சு அதிகமாக இருக்கிற கடன் கூடி அவன் என்ன சொன்னான் நான் என்னப்பா நீ தீந்துரும் அப்படின்னு சொன்னியே தீரவே இல்லையே அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் கடவுளை கும்பிட்டா மாத்திரம் கடன் தீந்து போயிடுமா படிப்பல பாஸ் ஆகலான்னு சொன்ன படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே பண்ண முடியாது ஏதோ சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் ஆகும் இந்த உதாரணத்தை சொல்றேன் ஒருத்தருக்கும் ஒரு கர்மகாண்டம் படிச்ச உபாசன பண்ணவனுக்கு யோகிக்கு ஒரு மாதிரி காட்சி அளிக்கிறது ஆளாளுக்கு ஒரு ஒரு விதமா இந்த உலகம் காட்சி அளிக்கிறதுனால யாருக்கு ஆமா உண்மை எல்லாருக்கும் ஒரே மாதிரி உண்மையா இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமே தவிர ஒரு ஒருத்தரும் உலகத்தை ஒரு ஒரு விதமா உதாரணம் சொன்னாங்களே நீ பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையா தெரியும் சிகப்பா போ சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா சிகப்பா தெரியும் ஆளாளுக்கு அவங்கவங்க கலர் வேறையா இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க வீட்டுல கூட கல்யாணம் நமக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு வாழ்க்கை நடக்குமா இல்ல சுவாரஸ்யமா இருக்குமா எல்லாரும் வீட்டில் சொல்லதான் சொல்றாங்க ஆச்சு உங்களை நானும் புரிஞ்சுக்க முடியல என்ன நீங்களும் புரிஞ்சுக்கல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்க போறதில்லை நம்ம உருப்பிட போறதில்லை உண்மைதானே என்ன பொய்யா சொல்றேன் கடைசியில சொல்லுவாங்க சுவாமிகள உங்களையும் புரிஞ்சுக்க முடியல நீங்க இங்க உட்காந்தா வேகாந்தம் பேசுறேன் அங்க போனா கோயில கோயில பூஜையை பெருசா பண்றேன் உங்களையும் ஞானம் இருக்கா எங்களுக்கு அதே புரியல உனக்கு புரிய சில பேருக்கு அதுவே சந்தேகம் வந்துடும் கடைசியில சாமியார்ட்டே சந்தேகம் வந்துடு அப்புறம் நம்ம ஏதோ கொஞ்சம் பார்த்து சமன்வயம் பண்ணி ஓ இதனால பக்தி பண்றாங்க இதனால ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு இருக்கிற பக்தத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம் எதுக்கு சொல்ற இந்த சாஸ்திரம் வந்து என்ன பண்ணுகிறதுனா உலகத்தை விசாரம் பண்ற போது உலகத்தில் இருக்கிற மத்ததெல்லாம் இருக்கட்டும் பொதுவா ஒரு விசாரம் பண்றது பதப்பிரபஞ்சம் பதார்த்த இதுதான் யாரும் டாபிக் பதப்பிரபஞ்சகா பதார்த்த பிரபஞ்சா என்ன சொல் உலகம் சொல்லணும்னா சொல் இந்த இலக்கண புத்தகத்தில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் இல்லையா எழுத்ததிகாரம் ஒரு டாபிக் நூல்ல இருக்கு அப்புறம் தொர்காப்பியத்திலயும் இருக்கு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் நல்லா இருக்கு இலக்கண புத்தகங்கள படிச்சீங்கன்னா தெரியும் அதெல்லாம் இல்ல அதனாலதான் சொன்னாங்க வாழும் உயிருக்கு அப்படின்னா என்னென்னா நீங்க வெறும் நம்பர் நினைச்சுக்காங்க இலக்கணம்னு அர்த்தம் நம்ம படிக்கிற போது தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கணும் இலக்கணம் படிச்சாலே நமக்கு படிக்க வேண்டாம் தோல்விடும் நிறைய பேருக்கு புரியறது இல்லை இலக்கணம் படிக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கட்டும் என்ன அர்த்தம் தெரியுமா ஒண்ணு மூணு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னா எழுத்துன்னா என்ன ஆனா அவண்ணா ஈனா ஈ என்னா எல்லாம் தெரியுமே என்ன அது ரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னா இந்த உலகத்துல நீ ஒரு நல்ல ஒரு உயிரோட்டத்தோட வாழணும்னா வெறும் நம்பர் தெரிஞ்சா வெறும் எழுத்து தெரிஞ்சா மாத்திரம் இல்ல வெறும் லௌகிக்க வித்திய தெரிஞ்சா போறோம்னு சொல்லல யாருக்கு மகாபாரதம் நல்லா தெரியுமோ யாருக்கு வந்து நன்னூல் நல்லா தெரியுமோ நடை அவளுக்கு அந்த குரலின் பொருள் அப்ப நம்ம என்ன பண்றோம் பிரபஞ்சம் படிக்கிற போது சொல்றேன் சொல் பொருள் இப்ப இந்த ஹால்ல எ பதார்த்தம் இருக்கோம் பொருள்களும் இருக்கு எடுக்க ஆரம்பிச்சா முடிக்க முடியுமா எத்தனை இலை இருக்கு மரத்துல என்ன தான் என்ன முடியுமா ஆழமா போறோம் தாறுமாறுமா போகாது இந்த விசாரத்துல சரியா போகணும் அப்ப இந்த துவைதத்துல இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் பதார்த்தம்னா என்ன பொருள் சொற்பொருள் சொல்லுக்கு பொருள் அப்புறம் சொற்கள் நிறைய சொற்கள் இருக்கு நிறைய பொருள் இருக்கு பதப்பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம் சொல்லும் பொருளும் வேறையா ஒன்னா கேள்வி சொல்லும் பொருளும் வேறையா ஒன்னான்னு ஒரு விசாரம் இந்த பாட்டையும் மறந்துடாதீங்க புரியலன்னா அந்த பாட்டை சொல்லிட்டே இருக்கும் புரி புரிஞ்சாலும் என்ன பண்ற இந்த உபனிஷத்தை படிச்சா என்ன கிடைக்கும் சாரம் புரியும் சொல்லும் பொருளமற்று சும்மா இருப்பதற்கு சக்தியை கொடுப்பது மாண்ட உபனிஷத் மந்திரங்கள் இந்த மந்திரங்களை விசாரம் பண்ணினா என்ன ஆகுன்னா எல்லா வாசனையும் போயிடும் லோக வாசனையும் போயிடும் தேக வாசனையும் போயிடும் சாஸ்திர வாசனையும் போயிடும் இது இன்னொன்று பார்க்கணும் புதுசாக இன்னொன்று வந்துருச்சு எதையோ சொன்னால் என்னவோ வந்துட்டு சொல்ல வேண்டியது தவிர பாத்தான் வரும் பரவாயில்ல எல்லாம் நல்லதுதான் அதாவது நமக்கு வாசனை மூணு மூணாக பிரிச்சிருக்கா லோக வாசனை தேக வாசனை சாஸ்திர வாசனை லோக வாசனைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எனக்கு அங்கே போகணும் கொடைக்கானலுக்கு போகணும் சிமோ சிம்லாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனைக்கட்டி ஆசிரமத்துக்கு போகணும்னு தோண போகிறது அது கொஞ்சம் கம்மி தான் அங்கே போகணும் ரிஷிகேசத்துக்கு போகணும் ஹரித்வாரத்துக்கு போகணும் ஹிமமலைக்கு போகணும்னு நிறைய பேருக்கு தோணாரு அங்கேயும் போய் கெடுக்காமல் இருந்தால் சரி இப்போ அங்கே போன இந்த லோக வாசனை அது நல்லா அமெரிக்கா நல்லா ஊர் ஆஸ்திரேலியா ரொம்ப நல்ல ஊர் இப்படிலாம் அந்த லோக வாசனை அங்கங்கே அந்தந்த இடம் பிடிக்கிறது நமக்கு அதெல்லாம் பழகி போச்சு என்ன இருந்தாலும் எங்கள் ஊர் எங்கள் வீடு மாதிரி வருமா அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம லோக பேர் இடத்துக்கு நம்ம அடிமையாகிடறோம் நம்ம எங்கே இருக்கோமோ அது ஹோம் சிட்டின்னு வேறே சொல்லிக்கிறோம் அங்கே இருந்தால் தான் எனக்கு என்ன நம்ம விருதுநகர் அந்த குறுகினை சந்து தான் இவ்வளோ பார்த்தா தான் ஞாபகத்து வரும் இது அப்படின்னு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஊர் காக்கைக்கு தன்குஞ்சு பொங்கு பொங்குஞ்சுன்னா அது மாதிரி லோக வாசனை நம்ம இடத்து மேலே நமக்கு அபிமானம் இருக்குது லோக வாசனை தேக வாசனை கேட்க வேண்டாம் நம்ம உடம்புல நமக்கு இருக்கிற பற்று அப்புறம் சாஸ்திர வாசனை இதுலேயும் நிறைய பிரிச்செல்லாம் சொல்கிறாங்க சாஸ்திர வாசனைனா என்ன அர்த்தம்னா இந்த இந்த காண்டெக்ஸ்டில் அவங்க பெரியவங்க சொல்கிறது கர்மகாண்ட சாஸ்திர வாசனை விடவே மாட்டான் அந்த ஹோமம் பண்ணு இந்த ஹோமம் பண்ணு இந்த பூஜையை பண்ணு அந்த பூஜையை பண்ணு சாஸ்திரம் சொல்லிர வாசனை அதாவது மத்த சாஸ்திரங்கள்ல ரொம்ப பற்று இருக்குமா தர்க்கத்தை விடமாட்டேன்பாம் என்ன இருந்தாலும் வேதாந்தான் தர்க்கத்துக்கு கிராமர் வியாக்கரணாஸ பிடிச்சுக்கிறவன் வியாக்கரணத்தை விடமாட்டான் தர்க்கத்தை பிடிச்சுக்கிறவன் தர்க்கத்தை விடமாட்டான் ஏன்னா இது அது இன்னும் மாய உள்ள போயிட்டே இருக்கும் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு நம்ம கிட்ட ஒரு சாஸ்திரம் படிக்கிறவன் இன்னொரு சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு அடுத்த சாஸ்திரம் படிக்கணும்னு வரமாட்டான் அந்த உட்காந்து ஆனா வேதாந்தாஸ்திரம் ஒண்ணுதான் என்ன பண்றதுன்னா சாஸ்திரங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறது எல்லா சாஸ்திரங்கள் விடுவிக்கிறது எல்லா பதார்த்தங்கள்லயும் பதங்கள்ல இருந்து நம்மள விடுவிக்கிறது பண்ணுகிறது அறையில வந்து எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பதங்கள் இருக்கு சொற்கள் மேரு பொருள் மேரு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு காளிதாசனுடைய ரகுவம்சலோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அது இங்க வச்சுக்கணும் இந்த இடத்துக்கு ரகு ஆரம்பிக்கிற போது காளிதாசன் முதல்ல ஒரு ஸ்லோகம் எழுதுற நான் பார்வதி பரமேஸ்வரனை வணங்குறேங்கிற அந்த பார்வதி பரமேஸ்வரன் யாருன்னு கேட்டால் உலகத்துக்கு தாய் தந்தைங்கிறார் எதுக்காக வணங்குகிறேன் அப்படின்னா அந்த தாய் தந்தை அது கட்ட அதாவது பார்வதி பரமேஸ்வரனை நான் வணங்குறேன் அந்த பார்வதி பரமேஸ்வரன் உலகத்துக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா இந்த தாயும் தந்தையுமாக இருக்கிற அந்த பார்வதி பரமேஸ்வரன் சொல்லும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி இணைந்திருக்கிறார்கள் அபிராமி கூட பாட்டு இருக்கு நினைவுக்கு வரல சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி பாடுற என்னது அப்போ அந்த சொல்லும் பொருளும் போல இணைந்திருக்க கூடிய உலகத்திற்கு தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரர்களை நான் நமஸ்காரம் பண்றேன் எதுக்கு நான் நான் ரகுவம்சம் எனக்கு நல்லா சொல்லும் பொருளும் வழங்கணும் அதுக்காக நமஸ்காரம் பண்றேன் ஸ்லோகமே ரொம்ப அழகு அப்ப காளிதாசனுக்கு எவ்வளவு மகிமை இருக்கணும் சொல்லும் பொருளும் போல் இணை இருக்கின்ற உலகத்திற்கு தாய் தந்தையர்கள் ஆகிய பார்வதி பரமேஸ்வரனை சொல்லும் பொருளும் நன்கு எனக்கு விளங்குவதற்காக வணங்குகின்றேன் இப்படி உதாரணங்களால சொல்லப்படுற இந்த சொல்லும் பொருளும் பதங்கள் வேறு பதார்த்தம் நமக்கு தோன்றது எதுக்கு உதாரணம் சொல்றேன் பதம் வேறு பதார்த்தம் வேறுங்கிற இருக்கு நமக்கு தோன்றுகிறது எப்படின்னா பதமும் பதார்த்தமும் ஒன்னா இருந்தா மாட்டிப்போம் நெருப்பு என்ன பண்ண எரிய தமிழ்ல கூட சொல்ல நெருப்புனா வாய் வந்துடுமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா நெருப்புன்னு சொல்றோம் வாய் வந்தா போகிறது இல்ல அப்ப பதம் வேறு பதார்த்தம் வேறு குலோப் ஜாமுன் இப்ப உடனே இப்ப எல்லாரும் குலாப் ஜாமுன் நினைச்சுங்க அப்படின்னா நீங்க ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுமா என்ன சொல்லும் பொருளும் பொருளும் பொருளும் வேறையா ஒன்னா இப்படி பாக்குற போது சொல்லும் பொருளும் வேற என்ன சொல்ல சொல்லே பொருளா இருந்ததுன்னா அப்புறம் வந்து நமக்கு நெருப்புனா வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சுடும் ஸ்வீட்னு சொன்னா இனிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லையே சொல்லு வேற பொருள் வேறதான் தோன்றுகிறது ஆனா உபனிஷத்து என்ன சொல்றது சொல்லும் பொருளும் ஒன்று ஐக்கியம் ஒண்ணுமும் ஒன்னா கேள்வி அபிதேய சொல்ற சர்வோபி வாக்பிரபஞ்சா நீங்கள் வந்து ஏக்கமா அத்மாநாம இப்படி வச்சு துவைதத்தையே அத்வைதம்னு சொல்ல போற எப்படி கர்மத்தை அகர்மம்னு சொல்லும் கர்மத்தையே அகர்மம்னு கீதையில பார்த்தோம் ஆனா கர்மத்தை அகர்மம்னு பார்க்கல ஒரு படி போய் பிரம்மம்னு சொல்லும் கர்மத்தையே பிரம்மம்னு சொல்லும் அது மாதிரி இது வந்து எல்லாம் வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிற முறை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்கறதுதான் இந்த சாஸ்திரத்தோட வேலை வேற ஒண்ணும் ஜென்ம ஜென்மமா இருக்கிற கான்ட்ராக்ட் இது இந்த காண்ட்ராக்டி பண்ணினா என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்ததோ அப்படின்னா இருக்க போறது வந்ததுனால எல்லாம் தகராறு இது இந்த கண்ணில் இருக்கிற கேட்ராக்டு அறியாமைய இருக்கு அதை நீக்கிறது தான் மேலே விளக்கமாக அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நான்கரை மணி வகுப்புல பார்க்கலாம் ஓம் பதிரங்கி பசியே மாக்ஷிர் ியசேேமேவி பஞ்சதாயு நோத்தின பூஷா விஷவே நத்தரிமே பதாத்து ஓரி ஓ